ஐயப்பா கிரேஸ் நம்பர் சிக்ஸ் நான் அப்பொழுது ரயில்வேயில் குண்டக்கேலில் பணி வந்தேன் எனக்கு திருமணம் நான் ரயில்வே குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்து பணி புரிந்து வந்தேன் எனக்கு திருமணம் நிச்சயமாகி திருமணத்திற்காக திருஷூர் திருஷூர் போய் வந்து திருமணமும் நன்றாக நடந்து நடந்த நடந்தேறியது நான் என் மனைவியுடன் குண்டைக்கெல்கு முதல் முதலில் திரும்பி சென்றேன் நேராக என் மனைவியுடன் என் குவார்டேஸுக்கு சென்றேன் அப்போதான் அங்கு நடந்த அதிசயத்தை பக்கத்து வீட்டுக்கார்கள் சொல்ல தெரிந்து கொண்டேன் அதாவது நான் வருவதற்கு ஒரு நாள் முன்பு என் வீட்டில் இரவு திருடன் பூந்திருக்கிறான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் வெறி பழையது கதவு ஜனல் எல்லாம் ரொம்ப இத்து போனதாகவும் ரொம்பவும் உறப்பு இல்லாததாகவும் இருந்தது திருடன் இரவில் வீட்டில் மெயின் ஹாலில் கதவு பூட்டை உடைத்து உள்ளே புகுந்திருக்கிறான் பிறகு மெயின் ஹாலுக்கு போவதற்காக கதவு பூட்டை உடை உடைக்க இரவு முழுவதும் சிரமப்பட்டிருக்கிறான் ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை விடியும் வரை பூட்டை உடைக்க முடியாமல் கடைப்பாறை சுத்திகள் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி ஓடிவிட்டான் இந்த விஷயத்தை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னது கேட்டதும் என்னால் அப்படியே ஆடி போய்விட்டேன் ஏனென்றால் அவன் திருட இருந்த அந்த ரூம்தான் நான் சுவாமிகளை வைத்து பூஜை செய்து வந்திருந்தேன் அங்கு நான் பூஜை செய்யும் சுவாமிகள் தான் திருடனை கதவை உடைக்க விடாமல் காப்பாற்றி இருக்கும் என்று எனக்கு புரிந்து போயிற்று அன்று மற்றும் என் வீட்டில் திருட்டு போயிருந்தால் முதல் முதலில் என் மனைவிடன் வரும்போது நடந்திருந்தால் நான் மிகவும் வருந்திருப்பேன் அப்படியே ஒரு சங்கதி நடக்காமல் நான் பூஜை செய்கிற கடவுள் எங்களை காப்பாற்றிவிட்டது என்று நான் நன்றாகவே தெரிந்து கொண்டு கடவுளுக்கும் நன்றி சொல்லி ஆத்ம திருப்தியோடு பூஜையை வாழ்நாள் முழுவதும் செய்கின்றேன் இதன் சுகம் இன்றும் பிரத்யட்சமாக அனுபவித்து வருகிறேன் சுவாமியை சரணமையப்பா